அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் ஆற்றின் நுழைந்து அடக்கமுடைமை அதிகாரம் இந்த பத்தாவது குரலோடு நிறைவு பெறப் போகிறது சொன்ன கருத்துக்களை சுருக்கி அற்புதமாக இந்த குரட்பாவிலே திருவள்ளுவர் நமக்கு உபதேசம் செய்கிறார் முதல்ல என்ன பண்ணணும்னா கற்று கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும் நம்ம கல்விங்கிற அதிகாரத்தில் பார்த்தோம் கற்பவை கற்க வேண்டும் என்று பார்த்தோம் ஆகவே கற்க வேண்டிய நூல்களை கற்க வேண்டும் இது முதல் விஷயம் ரெண்டாவது கதம் காத்து கதம் காத்து அப்படின்னு சொன்னால் கோபம் வராமல் மனசை எப்பவும் அமைதியின் கண் அமைதியாக இருக்கும்படி பாதுகாத்துக்கணுமா படிக்க வேண்டிய புஸ்தகங்களை படிக்கணும் தகுந்த ஆசிரியர்கிட்ட படிக்கணுங்கிறதையும் நம்ம சேர்த்துக்கணும் அது மாத்திரம் இல்லை கோபம் வராமல் மனசை எப்பவும் சாந்தமாக வச்சுக்கிற ஒரு குணத்தை பழகணுங்கிறார் அதுதான் இங்க கதம் காத்துன்னு அர்த்தம் எத்தனை விஷயம் சொல்கிற பாருங்க படிக்க வேண்டியதை படிக்கணும் கோபம் வராமல் மனசை அமைதியாக வச்சுக்கணும் கதம் காத்துங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம் அப்புறம் அடங்கள் அடங்கல்னு சொன்னால் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பணிவா இருக்கிறது புலனடக்கத்தோட இருக்கிறது நாக்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது இதெல்லாம் சேர்ந்து அடங்கள் ஆக கோபம் வராமல் மனசை அமைதியாக வச்சு பொறுமையின்னு எடுத்துக்கணும் இந்த கதம் காத்துங்கிறத பொறுமையாக மனதை வைத்து கடினம்தான் ஆனால் அதுக்கு பழகணும் அதுதான் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் எப்படி வாழ தெரியணும்னு வாழணும் ஒரு மகான்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு கேட்டார் அவர் அதுக்கு சொன்னார் வாழ்கிறதாப்பா குறிக்கோள் ஆனால் எப்படி வாழணும் தெரிஞ்சு வாழணும் அதுதான் வாழ்க்கையோட குறிக்கோள் ஆஹ் அறிவுபூர்வமாக வாழ்கிறது உணர்ச்சிகளை நெறியான வழியில் வச்சு வாழ்கிறதுக்கு தான் வேண்டிய விஷயங்களை கற்கணும் ஆற்றுவான் செவ்வி இதை கடைபிடிக்கிறவனுடைய வாழ்க்கையை செவ்வினா வாழ்க்கையை ஆற்றுவான் செவ்வி படிக்க வேண்டிய நூல்களை படித்து கோபம் வராமல் மனதை அமைதியாக வைத்து புலனடக்கம் பணிவு நாவடக்கத்தை கடைபிடிக்கின்றவனுடைய வாழ்க்கையை ஆற்றுவான் செவ்வி கடைப்பிடிக்கின்றவனுடைய வாழ்க்கையை அறம் அறம்னு சொன்னால் அறக்கடவுள் ஆற்றின் நுழைந்து அறவாழ்வில் நிலைத்திருக்கும் தன்மையை கொடுத்து வலிந்து பாதுகாக்கும் நுழைந்து பார்க்கும்னு சொன்ன அறக்கடவுள் என்ன பண்ணுவாருன்னா அவன் எப்பவுமே அற நிலைத்து அமைதியா இருக்கிறதுக்காக உதவி செய்வார் அந்த புண்ணியம் காப்பாற்றும் அவனுக்கு வந்து அது உதவி செய்யும் இவன் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டாலும் முன் வினை எல்லாம் நம்மள மேல்நிலைக்கு போக விடாம தடுக்கும் ஆனால் இதை கடைபிடிக்கணுங்கிற ஒரு அறிவுபூர்வமான முயற்சியை ஒருவன் செய்வானே ஆனால் நிச்சயமாக அறக்கடவுள் அவனுக்கு அருள் புரிவார் என்பது கருத்து அருள் புரிந்து அவனை எப்பொழுதும் பாதுகாப்பார் என்பதுதான் இதனுடைய பொருள் ஆக மனச கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிற கருத்து இங்க சொல்றது எண்ணங்கள்லேயும் கட்டுப்பாடு இருக்கணும் யார் முன்னேற்றம் அடைபவன் அப்படிங்கிற கேள்விக்கு ஆதிசங்கரர் பதில் சொல்கிறார் பணிவை உடையவன்தான் முன்னேற்றம் அடைவான் அறிஞற்கு அழகு கற்றுணர்ந்து அடங்கல் என்று வெற்றி வேர்க்கை நூல் சொல்லுகிறது ஆ கல்வியினால் பணிவும் பணிவினால் தகுதியும் தகுதியால் செல்வமும் செல்வத்தால் புண்ணியமும் புண்ணியத்தினால் இன்பத்தையும் அடைகிறான் என்று மற்றொரு சம்ஸ்கிருத சுபாஷிதம் சொல்லுகிறது கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து